சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக வர்க்கப் புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசலகம் தொடர்பு விநியாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதிய திருமதி கே லட்சுமிபயா திருமதி அளமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று முப்பத்தை ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் பின்னம் பாசா அருணசிய குசித் அபிநவையா வித்ருமானாம் नक्षत्र रत्न निकर कराल अंतर कृष्ण इव पूर्वो अपी अपूर्वो अग्निरिव भवत क्षत्रुतिशेष्तराशिघप्लिष्टेस இந்த ஸ்லோகத்தில் மயூரகவி ஆகாயத்தையும் சமுதிரத்தையும் ஒப்பு சொல்கிறார் அப்படி ஒப்பு சொல்லுகிற போது சமுதிரத்துக்குள்ளிருந்து வடவாகினி ஒதித்து சமுதிரத்தை வற்றச் செய்வது போலே இந்த ஆகாசத்தில் இருக்கிற இருள் சமுதிரத்தை சூரியனாகிய வடவாகினி வற்றச்சி எட்டும் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு சகல மங்களையும் அருள்வானாக அப்படின்னு சொல்றார் பின்னம் பாசா அருணசிய பின்னம்ங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா சின்னப்பட்ட பின்னப்பட்ட உடைந்த அப்படின்னு தான் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனா விண்ணம் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு சேர்ந்த பொருத்தமான ஒரு அர்த்தம் உண்டு விண்ணம் என்பதற்கு உடைந்த சிதறியேன்னு அர்த்தம் இருக்கிறது போல சேர்ந்த பொருத்தமான அர்த்தம் உண்டு ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபாடான அர்த்தங்கள் இங்க பொருத்தர்த்தம் தான் பயன்படுது எதுக்கு எது பொருத்தம் அப்படின்னா பாச அருணசிய அருணனுடைய ஒளி அங்கே சேர்ந்திருக்கிறது எங்க சேர்ந்திருக்குதுன்னா இரவோடு சேர்ந்திருக்கு இன்னும் சூரிய வெளிச்சம் பரிபூர்ணமா வர்றதுக்கு முன்னால இரவு முழுதும் விடியறதுக்கு முன்னால அருணனுடைய ஒளி அதாவது செந்நிற ஒளியானது லேச பரவி இருக்கு ஆகாசத்திலே. அதை பார்த்தா ஆகாயத்தினுடைய இருள்கடலுடைய ஒரு தோற்றம் ஒரு பவளம் போன்ற காட்சியளிதான் இங்கே அருணசிய பாச பின்னம் அருணனுடைய ஒளியோடு கூடியே பொருத்தமாய் இருக்கிற பொருத்தம்னா வாட் எவர் இஸ் அதுதான் பொருத்தங்கிறது கோபாலகிருஷ்ண கோகலேன்னு ஒரு விடுதலை போராட்ட வீரர் இருந்தார் இல்லையா அவர் பள்ளிக்கூட நாட்களில் ஒரு முறை பரிட்சையில் நிறைய மார்க் வாங்கினதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுக்காக வாதியார் வந்து ஒரு பரிசு கொடுத்தாரான் முதல் பரிசு பெற்றுக்கொள்ள அப்படின்னு உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுது சொன்னாராம் சார் நான் பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்து காப்பி அடித்து எழுதுனேன் சார் அதை இந்த பரிசுக்கு எனக்கு தகுதி இல்லை இது எனக்கு பொருத்தமான பரிசு இல்லை இதை நீங்கள் தானே வச்சுக்கோங்க அப்ப ஆசிரியர் சொன்னாரா நீ காப்பி அடிச்சது வேணா தவறா இருக்கலாம் ஆனா இப்ப பரிசு கொடுக்கற போது உன் மனசாட்சி உறுத்தல் தாங்காம இந்த பரிசு எனக்கு பொருத்தமானது இந்த பரிசுக்கோ இந்த பரிசு உனக்கு தான் கொடுத்தாரு அப்படி மாணவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்போ இதற்காவது பொருத்தம்னு நம்ம டிசைட் பண்றோம் பாருங்க அது போல எங்கே அருணனுடைய செந்நிற ஒளியானது இரவினுடைய சமுதிரத்தின் பொருத்தமான ஒரு பகுதியாக காட்சி அளிக்கிறது பின்னம் பாச அருணஸ்ய அருணனுடைய ஒளி இங்க வந்து ஒவ்வொன்றையும் அவர்கள் தெய்வீகமாக பார்க்கிறார்கள் சூரியனுடைய ஒளி வேற அருணனுடைய ஒளி வேற ரெண்டையும் மக்கள் குழப்பிக்கிறாங்க இப்ப கோவில்ல கர்ப்ப மேல இருக்கிற ஒரு குட்டி கோபுரம் இருக்கு இல்லையா அத நாமெல்லாம் சின்ன கோபுரம்னு சொல்றோம் அப்படி கோபுரம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தபதிகள் சொல்கிறார்கள் கர்ப்பகிரகத்துக்கு மேல கோபுரம் மாதிரி காட்சி அடிப்பதற்கு பேர் விமானம் அது குட்டி கோபுரமோ சின்ன கோபுரமோ அல்ல அந்த விமானம் தான் அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வத்தினுடைய விமானத்துல உள்ள ஒவ்வொரு பாகமும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஒரு என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த சபதிகள் அவங்க வச்சிருக்கிற அந்த சாஸ்திரங்கள்ல சிற்ப சாஸ்திரத்துல பார்த்தா அப்படி எல்லாம் சொல்லி சிவன் கோயிலுக்கு இந்த மாதிரி விமானம் அமைக்கணும் விஷ்ணு கோயிலுக்கு இந்த மாதிரி விமானம் அமைக்கணும் அனுமார் கோயிலுக்கு இந்த மாதிரி விமானம் அமைக்கணும்னா கணக்கு இருக்கு நாம குழப்பிக்கிறோம் பெரும்பாலான மக்கள் அதிகாலையிலே தோன்றக்கூடிய சென்னிற ஒளியை அருணனுடைய ஒளி என்று தெரியாமல் சூரியனுடைய ஒளியாக குழப்பிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்காம அந்த அருணனுடைய ஒளியை இங்கே அவர் வந்து இரவாகிய சமுதிரத்தின் நடுப்பகுதியிலிருந்து கிளர்ந்து எழுந்த பவள தொகுதியின் ஒளி ஒளிச்சமோ என்று அவர் அர்த்தம் சொல்றார் அவருடைய கவிஞருடைய பலவிதமான கற்பனை கோணங்களை இங்க பார்க்கிறோம் பாச அருணசிய கொச்சித்து கொச்சித்துனா ஒரு இடத்திலே அபிநவையா வித்ருமானாம் துஷேவ அபிநவையா புதுமையான வித்ருமகன பவளம் துஷன ஒளி ஒரு இடத்திலே அருணனுடைய சென்னிற ஒளியும் இன்னொரு இடத்திலே அபிநவையா என்றால் புதுமையான வித்ருமகன பவளம் இப்போ வானத்திலே தெரியக்கூடிய நட்சத்திரங்களை பவளங்களுடைய மின்னல் அப்படின்னு சொல்றேன் சாதாரணமா கடல் கிளர்ந்தால் திடீர்னு கடலுடைய நடுப்பகுதியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் இப்ப சுனாமி அப்படிதான் ஏற்படுது கடலுக்கு அடியில் இருக்கிற பூமியை அசைகிற போது அல்லது வெடிக்கிற போது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற பவளக்கோடியெல்லாம் மேல வரும் அதுபோல இங்கே ஆகாசமாகிய அந்த இருள் சமுதிரத்துல கடல் கிளர்ந்து பவளம் தான் வெளியே வந்திருக்கு அந்த பவளம் தான் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறார் அந்த மாதிரி அவர் வந்து ஊமை சொல்றாரு அபிநவையா என்றால் புதுமையான இது வந்து இந்த பவளங்கள் இப்படி வெள்ளையா தெரியுதே நட்சத்திரம் எல்லாம் இது புதுமையான பவளங்கள்ங்கிறார் பவளங்கள் எப்படி மின்னுமோ அது போலதான் நட்சத்திரங்கள் மின்னுது ஆனா நட்சத்திர நிறமும் பவளங்களுடைய நிறமும் ஒத்து போகலையே பவளங்கள் என்று அந்த வேறுபாடு அவர் சொல்றார் கொச்சித்து அபிநவையா வித்ருமானாம் திசேவ வித்ருமக என்பது பவளம் பவளம் என்பது ஒரு குறிப்பிட்ட கடல் வாழ் என்று இந்த காலத்துல சொல்றாங்க அந்த காலத்துல அது வந்து கடல் தாவரத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள் இன்னும் டீப்பா போன வலாசுரனுடைய உடல் உறுப்புகளில் பவளம் ஒன்று என்கிறார்கள் எப்படியானாலும் பவளத்தை இவர்கள் விலையுறந்த பொருளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பவளம் போல் ஜொலிக்கிறது நட்சத்திரம் என்று அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் கொச்சித்து அபிநவயா வித்ருமானாம் துஷேவ துஷ ஒளி தொங்க நட்சத்திர ரத்ன துதி நிகர கராலம் கொச்சித்து மின்னுகின்ற நட்சத்திர ரத்ன துதி நட்சத்திரங்களாகிய அந்த ரத்தனங்கள் நவரத்தனங்கள்ல ஒளிவிடக்கூடிய ரத்தனங்களாக இந்த நட்சத்திரங்களை சொல்றார் நக்சத்திர ரத்ன துதின ஒளி நிகரன கூட்டம் அந்த நட்சத்திரங்களுடைய கூட்டம் கராலந்தராலம் கரா அப்படின்னா வாய் பிழந்த ஒயிறு கேப்னு அர்த்தம் அந்தராலம்னா நடுமையம் அர்த்தம் இப்போ பூமியானது பிளந்து அதனுடைய நடுமையம் தெரியுமானா அதுக்கு வந்து கரால அந்தராலம்னு சொல்றது கராளம் என்றால் பிழந்து அந்தராலம் என்றால் நடுமையம் இப்போ திருப்பதி லட்டு இருக்கு அந்த லட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அவனுடைய நடு ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை பழம் ஒரு கல்கண்டு வச்சிருப்பாங்க அதுபோல இந்த சமுதிரத்தினுடைய அடிப்பகுதி பூமியினுடைய பகுதி பிளந்து உள்ள வெளிவந்திருக்கிற பவளங்கள் ரத்தனங்கள்னு சொல்லணும் கடல்ல வந்து நிறைய ரத்தனங்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது பல ரத்தனங்கள் கடலில் இருந்து கிடைப்பதாக அந்த காலத்திலே சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முத்துக்கள் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ ரத்தனங்கள் கடலிலிருந்து கிடைக்கணும் அது மாதிரி ஆகாசமாகிய இருட்கடலினுடைய நெடுமத்தியிலிருந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு இந்த நட்சத்திர ரத்னங்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கிற நிசேஷ கிருஷ்ணஸ்ரீயம் உததிப்போ சமுதிரத்துக்குள்ளே இருந்து வடவாகினை புறப்படுவதாக ஒரு கொள்கை அது ஏன் சமுதிரத்திலிருந்து வடவாகியினை புறப்படுது அப்படின்னா இதுக்கு ஒரு புராண கதை உண்டு என்னன்னா கார்த்தவீரியார்ஜுனனுடைய மக்களுக்கும் மகன் மகன்களுக்கும் பிருகுமுனிவருடைய சந்ததிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது இந்த கார்த்திகேலியார்ஜனுடைய மக்கள் என்ன பண்ணாங்க இந்த பிருகு முனிவருடைய சந்ததியை தன் யோக மகிமையினாலே தன் தொடைக்கு மாற்றிக்கொண்டாள் அந்த வயிற்றில் இருந்த சிசு தொடையிலிருந்து வெளிவந்ததனாலே அப்படி வலிவந்த சிசுவுக்கு உருவிலிருந்து வெளிவந்தவர் அவுரவ முனிவர் என்று பெயர் அந்த அவுரவ முனிவர் வந்து எவ்வளவு கோபமா இருந்தார் இப்படி நம்ம சமுதாயத்தையே அழிக்கிறான்களே பாவிகள் என்று சொல்லி கோபமா ஒரு பார்வை பார்த்தாரா அவருடைய யோகாகினியானது பயங்கரமாய நெருப்பாய் தகித்து எதிரிகளை எல்லாம் அழிச்சு போட்டது இந்த நெருப்பினுடைய உக்ரத்தை தாங்க முடியல என்று தேவர்கள் எல்லாம் எங்க கொண்ட வைக்கலாம் அடிப்பகுதியில கொண்ட வைக்கணும் ஏன்னா சுற்றிலும் நீரால் சூழப்பட்டால்தான் இந்த உஷ்ணமானது நாலு இடத்துல பரவாமல் இருக்கும் என்று அந்த வடவாகினியை சமுதிரத்துக்கு அடியில வைத்திருந்தார்கள் இந்த வடவாகினி பிரளய காலத்திலே உலகம் அழிக்கப்படுகிற போது சமுதிரத்திலிருந்து வெளிப்படுகிறது அந்த வடவாகினி வெளிப்படும் போது என்ன பண்ணுது அது என்ன சமுதிரம்டா சாதாரணமா சமுதிரத்துக்குள்ளே பாதாளத்துல ஆதிசேஷன் இருப்பான் பெருமாள் இருப்பார் ஆதிசேஷன் மேல மகாலட்சுமி இருப்பதாக சொல்லுவாங்க நான் சொல்ற இந்த கடல்ல ஆதிசேஷனும் இல்லை பெருமாளும் இல்லை மகாலட்சுமியும் இல்ல அப்படிப்பட்ட கடல் அப்படிங்கிறார் அதாவது இருட்கடல் நிசேஷ அந்தர் அப்படின்னா உள்ளே அர்த்தம் அர்த்தம் என்ன இல்லைன்னா சேஷன் ஆதிசேஷன் கிருஷ்ணன் பெருமாள் ஸ்ரீ திருமகள் இந்த மூவரும் இல்லாத கடல் நீ சேஷன ஆதிசேஷன் இல்லாத ந அந்தர்னா உள்ளே பெருமாள் பிராட்டி முதலியவர் இல்லாத உதவி இவ ஒரு சமுதிரம் போலயே நட சனாதன தர்மத்திலே சமுதிரம் எல்லாம் புனிதமாக கருதப்படுகிறது நாம வந்து அதை உப்பு தண்ணி நினைக்கிறமே தவிர சமுதிரமானது பல வகையிலும் வழிபாட்டுக்குரியதாக கருதப்படுகிறது இந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சேது தீர்த்தம் இருக்க சேது சமுதிரம் அதுல ரொம்ப காந்த சக்தி இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற சமுதிரத்தினுடைய தீர்த்தத்தை விட ராமேஸ்வரத்தேத தீர்த்தத்துல ஒரு காந்தசக்தி இருக்கு அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் செய்கிறவர்களுடைய உடம்புல பல ரோகங்கள் போகின்றன அது பல தெய்வங்களுடைய அருளை ஆக்கர்ஷனம் பண்ணுகிறது என்று சித்தர்கள் நூலில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய உண்மை என்னன்னு தெரியல அதை விஞ்ஞானபூர்வமா யாரும் டெஸ்ட் பண்ணல பட் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு உடனடியாக நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா பல விஷயங்களை சொன்னவர்கள் ஞானிகள்ன்னு பார்க்கற போது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இந்த கும்பகோணம் மகாமகோளத்துக்கு ஒரு முறை தஞ்சாவூர் ராஜா ரகுநாத நாயக்கர் வந்திருந்தார் இந்த ரகுநாத நாயக்கருடைய அமைச்சர் வந்து கோவிந்த தீக்ஷிதர் இந்த கோவிந்த தீக்ஷிதர் மூன்று தலைமுறை மன்னர்களுக்கு அமைச்சராக இருந்த பெருமையுடையவர் அப்போ கோவிந்த தீட்சிதர் சொன்னாரா அந்த ரகுநாத நாயக்கரை மகாராஜா இந்த கும்பகோணம் மகாமக குளம் இருக்க பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அந்த மகாமகன் நடக்கிற போது ஒன்பது நதி தேவதைகளும் கங்கை யமுனை சரஸ்வதி பிரம்மபுத்திரா இப்படி ஒன்பது நதி தேவதைகளும் இங்கே பிரசன்னமாகிறார்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப ரகுநாத நாயக்கர் கேட்டாரா இதெல்லாம் நாம சொல்லிக்கிறது நம்பிக்கிறது இந்த நதி தேவதைகள் வர்றாங்கிறத யார் பார்த்தா யார் கண்டா இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னார் அப்ப கோவிந்த தீட்சியர் என்ன பண்ணார் உடனடியாக அந்த குளக்கரையிலே அமர்ந்து ஒன்பது நதி தேவதைகளையும் கூப்பிடக்கூடிய மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை கையில் எடுத்து அர்க்யம் கொடுத்தார் கொடுத்தா இந்த ரகுநாத நாயக்கர் பார்க்கும்படியாக அந்த குளத்திலிருந்து ஒன்பது ஜோடி பெண் கரங்கள் வெளியே வந்து அந்த அர்க்யத்தை வாங்கிக் கொண்டன அதாவது ஒன்பது நதி தேவதைகளும் அங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கோவிந்த தீட்சிதர் நிரூபித்தார் இதை பார்த்தவொடனே ரகுநாத நாயக்கருக்கு ரொம்ப ஆச்சரியமாய்ப்போச்சு இது என்னடா இது இவ்வளவு பெரிய மகனா இருக்கிறார் என்று சொல்லி இவரை ஒரு தராசில உக்கார வச்சு எடைக்கு எடை தங்கம் நவரத்தனம் வைரம் வெள்ளி இவற்றை வச்சு இந்தாங்க நீங்க சன்மானமா வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரு அப்ப அவர் சொன்னார் எனக்கு பணத்து ஆசை அதனால நீங்க கொடுத்த இந்த தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இத வச்சு என்னை இஷ்டப்படி நான் செலவு பண்ண நீங்க அனுமதிக்கணும் ஏன்னா இந்த மகாமக குலத்தினுடைய கரையில் படித்துறை இல்லாமல் இருக்கு இந்த படித்துறை கட்டவும் இங்கே பல சைவ வைணவ கோவில்கள் திருப்பணி நடக்கவும் புது கோவில்கள் எழும்பவும் இதை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இப்போ நீங்க கும்பகோணம் மகாமகோலத்தினுடைய படித்துறையில் போனீங்கன்னா அங்கே கல்வெட்டு பார்க்கலாம் இதனா கோவிந்த தீட்சிதருடைய உபயம் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதிரத்தின் பகுதி புனிதமானது கஷ்டமா இருக்கும் எழுதி வச்சுட்டு மகாமகா குலத்தில் நதி தேவரக்கு நம்பிக்கை ஏற்படல இவர் கோவி உடனே அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சார் இல்லையா அது போல இந்த ஒரு காந்த சக்தி தெய்வீக காந்த சக்தி இருக்கிறது அங்கே ஸ்நானம் பண்ணுகிறவர்களுக்கு அற்புதமான உடல் சுகமும் ஆன்ம சுகமும் புண்ணிய சேர்க்கமை ஏற்படுகிறது என்று சொல்ல இங்க உதரி சமுதிரம் என்றாலே இங்க வணக்கத்திற்குரியது இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளுமே கங்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் கங்கையினுடைய ஒரு பகுதியுதான் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனா பல நூல்களில் வைகையை சொல்லும் கோதாவரியை சொல்லும் போது தாமிரபுரமியை சொல்லும் கங்கை ஓடுகிறது என்று நூல்கிறார்கள் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கங்கை ஓடுது திருநெல்லைக்கு பக்கத்தில் ஒரு கங்கை ஓடுது ஆந்திராவில் ஒரு கங்கை ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க நாம விவரம் தெரியாம கங்கை எங்கையை அங்கே ஓடுது அப்படின்னா கங்கா நதியினுடைய பிரிவுகள் தான் சகல புனித நதிகளும் என்று ஒரு கோட்பாடு உண்டு அதனால இந்தியாவில் உள்ள சகல நதிகளுமே புண்ணிய நதிகள் தான் தள்ளுபடிங்கிற நதியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க எங்கே சொல்ற உதரி சமுதிரம் இந்த சமுதிரம் எப்படிப்பட்ட சமுதிரம் ஆதிசேஷன் இல்லாத சமுதிரம் பெருமாள் இல்லாத சமுத்திரம் பிராட்டி இல்லாத சமுதிரம் அப்படிப்பட்ட சமுதிரத்திலே இங்கே பவளங்களாக நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன இந்த சமுதிரத்திற்குள் இருந்து ஒரு வடவாகினி எழும்புகிறது அந்த வடவாகினி என்னது என்றால் சூரியன் சூரியன் ஆகிய வடவாகியினை எழுந்து அவன் என்ன பண்ணா உதவியும் இவ துவாந்த ராசியும் துவாந்த ராசினா இருட்கூட்டம் இருள் ராசியனா கூட்டம் பிபண்ணு குடித்து குடித்துனா அக்னியானது தண்ணீரை குடிக்கும் இல்லையா அத பிபண்ணு என்ன உங்களுக்கு மங்களம் செய்த குடிக்கிறது நெருப்பு எறிகிறபோது அது நீரை குடிக்கிறது ரெண்டுமே குடிக்கிறதுன்னு தான் சொல்றோம் அது எப்படி காரணம் என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதா திருஷ்டி தத்தா சிருஷ்டி அப்படின்னு பார்வை எப்படி இருக்கிறதோ படைப்பு அப்படித்தான் இருக்கும்னு இப்ப வடவாகினியனுடைய பார்வை என்ன நீர்த்திருக்கும் தன்மை உள்ளதை சுண்டச் செய்து வற்றச் செய்வது அதனுடைய பார்வை சூரியன் அப்படித்தான் மழை வருணன் பார்வை என்ன அப்படின்னா வறட்சியை அவன் குடிக்கிறான் அவன் நீர்த்தன்மையை பிறக்குகிறான் இங்கே பிபன் குடித்து அப்படின்னா இருளை எப்படி குடிக்க முடியும் தண்ணீர் போல இருந்து தண்ணீர் ஒருத்தர் வாரி குடிச்சா குடித்துன்னு சொல்லலாம் இங்க என்னடான இருளாகிய கடலை அத சொல்ற அந்த கடலை சூரியனாகிய வடவாகினி குடித்து ஸ்தாத்து ஸ்தாத்து என்றால் இருக்கட்டும் உங்களுக்கு மங்களம் செய்வதாக இருக்கட்டும் அதாவது அந்த சமுதிரம் முழுக்க தன்னுடைய அக்னி பலத்தினாலே தேஜஸ் பலத்தினாலே குடித்து இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும்ன அதுபோல உங்கள் துன்பங்களை எல்லாம் அது போக்கி இருக்கட்டும் அப்படின்னு பின்வரையில் அடுத்த வரையில சொல்ற அதை வந்து அங்க பாக்கணும் பூர்வோ அபி அபூர்வோ அக்னிரிவ பகப்ளிஷ்டே அர்க்க அவபாசக அப்படின்னா ஊரு தொடையிலே கர்ப்பமாய் இருந்தவர் அதாவது கர்ப்பவாசம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் பகவான் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார் இந்த முனிவருக்கு தொடையில கர்ப்பவாசம் வச்சார் பகவான் இப்ப ஈக்கு எவ்வளவுடானா ஈ வந்து பிரெகனன்ட் ஆச்சுன்னா ரெண்டு நாள் கர்ப்பகாரம் ரெண்டு நாள் ஆன உடனே அது முட்டை வெளியே வந்துடும் யானைக்கு கர்ப்ப காலம் எவ்வளோட ரெண்டு வருஷம் கழிச்சு இருபது நாட்கள் கழிச்சு வெளியே வருது அனுபவிக்க வேண்டும் என்று பகவான் அப்படி ஒரு எழுத்து அவருக்கு அவுரவ முனிவர் என்றே பெயர் ஆயிற்று அபி அபூர்வகா பூர்வம் என்றால் முன்பு எப்பொழுதும் போல அபூர்வமாய் முன்பு இல்லாதபடி முற்காலத்திலே சொல்வது போல இல்லாதபடி புதுமையாக என்ன அபூர்வம் பெருமாள் இல்லாத கடல் உண்டா ஆதிசேஷன் இல்லாத கடல் உண்டா பிராட்டி இல்லாத கடல் உண்டா இது அபூர்வம் பூர்வம்ங்கிறது என்ன சமுதிரம்னு சொன்னா ஆதிசேஷன் இருப்பான் அதுல பெருமாள் இருப்பார் பக்கத்துல பிராட்டி இருப்பான் அப்போ முற்காலத்திலே சொல்லப்பட்ட பண்டைய நம்பிக்கைக்கு மாறாக அபூர்வமாக அ பிளஸ் பூர்வம் அபூர்வம் பூர்வம் என்றால் முன்பு இருப்பது அபூர்வம் என்றால் முன்பு இல்லாதபடி அப்படின்னு அர்த்தம் முன்பு இல்லாதவாறு இருப்பதற்கு அபூர்வம் புதிதாக நடக்கிறது இப்ப சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு நடிப்பை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு இப்ப நாம அபூர்வம்ங்கிறதுக்கு ரேர்னு அர்த்தம் வச்சிருக்கிறோம் அருமையானதுன்னு வச்சிருக்கிறோம் உண்மையில பிரிச்சு பார்த்தீங்கன்னா அபூர்வம் என்ற சொல் எப்படி அமைந்திருக்கிறது அ பிளஸ் பூர்வம் இதற்கு முன்பு இல்லாத ஒரு சாதனை இல்லாத ஒரு புதுமை இல்லாத ஒரு பெருமைன்னு சொல்றதுக்கு அபூர்வம்னு சொல்றோம் இங்கே ஒரு நாளும் நாம் கேள்விப்படாத ஒரு சமாச்சாரமாக என்ன இருக்கிறது என்றால் இப்படி ஆதிசேஷன் இல்லாத ஒரு சமுதிரம் பிராட்டு இல்லாத ஒரு சமுதிரம் பெருமாள் இல்லாத ஒரு சமுதிரம் கேள்விப்படாததாக இருக்கிறது அது புதுமை அப்படிங்கிற ரமணருடைய ஆசிரமத்துல ஒரு தடவை சிஷியர்கள்லாம் சேர்ந்து ஒரு விவாதம் ஆரம்பிச்சாங்கன்னு என்ன விவாதம்னா காயக்கல்பத்தை பற்றி விவாதம் பண்ணாங்க காயக்கல்பம்னு ஒரு மருந்து உண்டுங்க அது சாப்பிட்டா உடம்பு அழியாம இருக்குமா ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கலாமா அப்படின்னு அதை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்தையும் சொல்றாரு இன்னதும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு இவர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு அது இல்லங்க தப்புங்க இப்படி செய்யணுங்க அப்படி செய்யணுங்க அப்படின்னு ரமணர் பார்த்தார் இது என்னடா இந்த ஜனங்களுக்கு நம்ம ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இவங்க காயக்கல்பம் சாப்பிட்டு உடம்பை வலுப்படுத்தி நிறைய வாழ்ந்து உயிர் வாழ்ந்து நம்ம உலகில சந்தோஷமா இருக்கணும்ங்கிற மாதிரியே இவங்க மனசு போகுது அப்படின்னு இந்த டிஸ்கஷனை நிப்பாட்டுறதுக்கு அவர் மெல்ல வேற வேற பேச்சு கொடுத்தாராம் ஏன்னா சமையல் வேலை முடிஞ்சிருச்சாப்பா மாட்டை குளிப்பாட்டிட்டீங்களா கோழி எல்லாம் நடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அப்பவும் அந்த குறிப்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதை பற்றியே அப்ப திடீர்னு அவர் உள்ள புகுந்தார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்க காயக்கல்பத்தை பத்தி பேசுறீங்க காயக்கல்பம் சாப்பிட்டா சாப்பில்லாம இருக்கலான்னு சொல்றீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த காயகல்பத்தை பற்றி எழுதினாங்களே வைத்தியர்கள் அவங்கள யாராவது இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு யாருமே இல்லை இந்த காயக்கல்பம் சாப்பிட்டா சாகாம இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்களே அதை எழுதினவங்க யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர்கள் விவாதத்தை நிறுத்தினார்கள் அப்பதான் சொன்னார் பூர்வத்திலே முன்பு நடந்தவையாக நாம் நம்பத்தக்கதாக இன்று நமக்கு கண்காணக்கூடிய உதாரணம் இருக்குமானால் இறங்கலாம் காயக்கல் நம்ம காட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கிற போது அதுக்காக நேரத்தை இது அபூர்வம் அப்படின்னு அபூர்வம் என்றால் முன்னுதாரணம் அல்லாதது அதுதான் சொல்ற அபூர்வகா அக்னிரிவ அபூர்வோ அக்னி ரிவ என்றால் வார்த்தையானது அக்னிரிவல போய் சேரணும் அக்னிரிவன நெருப்பை போலேன்னு அர்த்தம் அவரவாணி அவுரவ முனிவருடைய கோபமாகிய அக்னி இருக்கே அதை போல பவத் அகப்ளிஷ்டையே பகவத்னா உங்களுடைய அகம் பாவங்கள் பிளிஷ்டையே பிளிஷ்டையேனா அப்படியே எரியட்டும் எரிவதற்காக அக்க அவபாசக அர்க்கூரியன் அவபாசக அப்படின்னா ஒளி சூரியனுடைய ஒளி உங்கள் பாவங்களையெல்லாம் எரிக்கட்டும் வடவாகினி சமுதிரத்தை குடிப்பது போல எரிக்கட்டும் அப்படின்ற இப்ப அதை வந்து ஸ்தூலமா பார்த்துருக்கிறோம் இப்ப கொஞ்சம் ஆழம் போகல பின்னம் பாசா அருணசிய கொச்சித் அபிநவையா வித்ருமானாம் திசேவ அருணனுடைய ஒளியோடு சேர்ந்த புதுமையான பவளங்களின் ஒளியாக நின்னக்கூடிய நட்சத்திரங்களுடைய அந்த ரத்தனங்களுடைய ஒளி ஒருபுறம் இருக்க இருள் கடல் காட்சி அளிக்கிறது இந்த இருட்கடல் அழிய வேண்டும் முதல் அவர் என்ன சொல்றார் அழிய வேண்டும் எது அழிய வேண்டும் ரெண்டு அழிய வேண்டும் ஒன்று அழிய வேண்டும் இரண்டாவது இருட்டு போல் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற துன்பங்கள் வறுமை கஷ்டங்கள் அழிய வேண்டும் அழிப்பது எது அப்படின்னா வடவாகினியானது எப்படி அழித்ததோ அதுபோல இதோ உதைக்கும் சூரியனானவன் உங்கள் துன்பங்களை அழித்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும் எவ்வளவு கஷ்ட நிலைமையில இருக்கிறவனுக்கும் திடீரென்று உயர்வு வரக்கூடிய ஒரு வாழ்வை தரக்கூடியவனாக அவன் ஆகட்டும் உங்கள் துன்பங்கள் தொலையட்டம் திருபாய் அம்பானி இருந்தாரு பெரிய கோடீஸ்வரர் டாடா பிர்லாவெல்லாம் காணாடி பண்ணிட்டார் அவருடைய ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு டாடா பிர்லாவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த போது பிர்லாவுக்கு ஆயிரத்தி கோடி டாடாவுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடிலாம் இவர் வந்தாரு ஐம்பது ஆயிரம் கோடினு இந்த அம்பானி இருக்கிறாரு இவர் ஆரம்ப காலத்துல தலைச்சுமையா சேலைகளை சுமந்து கொண்டு வீதி வீதியா புடவ வாங்கலையா வர் பல வீடுகளுக்கு போய் விரட்டப்பட்டவர் ஆவார்னு அவரையும் நினைச்சிருப்பாரா அது எப்படி அதிர்ஷ்டம் மாறிச்சு எப்படி காத்து திரும்பி அடிச்சதுனா தெய்வங்கள் மனம் வைத்தால் சின்னவன் பெரியவனாகிறான் பெரியவன் சின்னவன் ஆகிறான் அதைத்தான் சொல்றாருங்க இந்த சூரியன் உங்கள் ஜாதகங்களை மாற்றட்டும் உங்கள் கர்மாக்களை தொலைக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கட்டும் எது போலே அப்படின்னா சாதாரணமா சமுதிரத்தை பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சமுதிரம் எல்லாம் ஒரு நாளும் சூரியனாலே ஆவி ஆகாது இப்போ எவ்வளவு மோசமான உக்ரமான அகிநேச்சத்தரமா இருந்தாலும் என்னைக்காவது சூரியனானவன் சமுதிரத்தினுடைய எல்லா தண்ணீரையும் குடிச்சு வற்றிட்டு அந்த தர தெரிஞ்சது சமுதிரத்தினுடைய தர தெரிஞ்சதுன்னு வந்திருக்குதா வரலை அப்ப சூரியன் கடல் தண்ணீரை குடிப்பது போல சொன்ன அந்த உதாரணம் பொருந்தாது ஒரு நாளும் சமுதிரத்தை வற்ற செய்தவன் இல்லை அப்ப சமுதிரத்தை வற்ற செய்யக்கூடிய அக்னி ஒரு அக்னி இருக்குதுன்னா அது வடவா முகாகினி தான் முனிவருடைய அக்னி எனவே வடவாகினி ஆனது எப்படி வற்ற செய்யுமோ அதுபோல சூரியன் இந்த கடலை வற்ற செய்யாவிட்டாலும் இன்னொரு கடலை வற்ற செய்கிறான் என்ன இரவாகிய இருட்கடலை வற்ற அப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய துன்பக் கடலை அப்போ சூரியன் இரவை வற்ற போல சமுதிரத்தை வற்ற போலன்னு சொல்லி தவறுதலான ஒரு உதாரணம் கொடுக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறார் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார் சூரியன் என்னைக்கு கடலை வற்ற செஞ்சது அதனால இருளாகிய கடலை சூரியனாகிய வடவாகினி வற்றுவ செய்வது போல உங்கள் கர்மாவாகிய பாவங்களாகிய கடலை இந்த சூரியன் போக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ மூன்று ஒரு ட்ரையானிள் ஃபார்ம் பண்ணுற ஒன்று வடவாகினி இன்னொன்று சூரியன் இன்னொன்று சமுதிரம் இந்த சமுத்திரத்தில் ஊமையாக சொல்லும் போது என்றும் நிஜமாக சொல்லும்போது இந்த உலக கடலையும் அவர் சொல்கிறார் அப்படி எச்சரிக்கையா அமைச்சிருக்கிறதுனால இங்கே குற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று கவிஞனுக்கு எப்பவுமே கவி பாடுறதுல ரொம்ப அக்கறை வேணும் யாரும் குறை சொல்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படிப்பட்ட கவி எழுதுறதுதான் சாமர்த்தியம் இங்கே அவருடைய திறமையை பார்க்கிறோம் பின்னம் பாசா அருணசிய கொச்சித்து கொச்சித்துன்னா ஒரு இடத்துல பார்த்தா நட்சத்திரங்கள் கூட்டமா தெரியுது ஒரு இடத்துல பார்த்தா அருணனுடைய சிவந்த ஒளி அதிகமா தெரியுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பரவி இருக்கு இப்ப மலைகளா எல்லா இடத்துலையும் இருக்கும்படி ஆண்டவன் வைக்கல நதிகளா எல்லா இடத்துலையும் இருக்கும்படி ஆண்டவன் வைக்கல சில இடங்கள்ல நதிகள் சில இடங்கள்ல மலைகள் என்று பூமியை பிரித்து படைத்து வைத்திருக்கிறான் இப்ப தஞ்சாவூரை சுத்தி நிறைய மலைகள் இருந்ததாக ஏட்டுச்சுவடிகள பார்க்குறோம் ராஜராஜ சோழன் பதவிக்கு வர்ற காலத்துக்கு முன்னால தஞ்சாவூரை சுற்றி ஒரே மலை தொடராக இருக்குமா ஆனா இப்ப பார்த்தா மலைகள் தான் காணாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அவ்வளவு மலைகளையும் இந்த ராஜராஜ சோழன் தான் காலி பண்ணி இருக்கிறான் மலைகளையும் தகர்த்து கற்களாக்கி சிற்பிகளை கொண்டு செதுக்கி பிரகதீஸ்வரர் கோவில் மட்டும் இல்ல அக்கம் பக்கம் ஏகப்பட்ட கோவில் கட்டிட்டான் அப்ப மலைகளாய் இருந்தவை கோவில்களாக மாறிவிட்டன அதே மாதிரி மதுரையை சுற்றி நிறைய மலை இருந்ததாக இப்பவும் கூட வந்து பசுமலை இருக்கு யானை இருக்கு திருப்பரங்குன்றம் இருக்கு இன்னும் நிறைய மலைகள் இருந்தன அவைகளை எல்லாம் மன்னர்கள் ஒருவர் பின் ஒருவராக இடித்து தகர்த்து கற்களாக்கி இந்த மதுரை மீனாட்சி கோயில் மதுரை மீனாட்சி கோயில் வந்து ஒன் the திக் டெம்பிள்ஸ் இன் இந்தியா மாத்திட்டாங்க அப்ப ஒரு இடத்திலே மலைகள் குவிந்திருக்கின்றன ஒரு காலத்திலே ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தா அங்க மலைகள் இல்லை ஒரு இடத்துல வைகை ஓடியை ஓடலாம் இருக்கு கும்பகோணத்துல காவிரி ஓடிய இடம் என்று திருமணசிஆழ்வாரு ஆனா இப்ப காவிரி அங்க ஓடல ஆறு மாறி அது போல சொல்ற ஒரு இடத்திலே நட்சத்திரங்கள் ஒரு சமயம் காட்சி அளிக்கின்றன ஒரு இடத்திலே அருணனுடைய சிவந்த ஒளி ஒரு சமயம் காட்சி அளிக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த நட்சத்திரங்களை காணவில்லை இந்த அருணனுடைய சிவந்த ஒளியையும் காணவில்லை அதான் கொச்சித்து கொச்சித்து அப்படிங்கிறார் ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல அப்போ அப்படின்னு மாறுதான் அபிநவையா அபிநவையான புதுமையான ஒளி சாதாரணமா பவளங்கள் சிவப்பா இருக்கும் இது வெண்பவளங்களாக இருக்கின்றனவோ என்று சந்தேகப்படும்படி இருக்கிறது ஆனா அருணனுடைய அந்த சிவந்த ஒளி அந்த நட்சத்திரத்தின் மேல படுறதுனால இவை புதுமையான பவளங்கள் யாருக்குமே எதையுமே புதுமையா செய்யணுங்கிற ஆசைதான் அதிகமா வரும் இப்ப கவிஞர்கள் புதுமையான கவிதை எழுதணும்னு ஆசைப்படுறாங்க நாடக ஆசிரியர்கள் புதுமையான நாடகங்கள் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இதே மயூர கவியே சூரியனை புதுமையாக வர்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாரு அப்படி புதிது புதிதாக ஒவ்வொரு நாளும் ரத்தினங்கள் காட்சி அளிப்பது போல இந்த நட்சத்திரங்கள் இவர் கண்களுக்கு தெரியுதான் இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தொண்ணூறு வயசுக்கு மேல வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தார் கல்யாணம் பண்ணிக்கல அது மட்டும் இல்ல உஞ்சுபூர்த்தி எடுத்து தான் சாப்பிடுவார் உஞ்சுபூர்த்தி எடுத்து தான் சாப்பிடுவார் சிறந்த கவிஞர் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்கள்லாம் நம்முடைய படிக்கூடத்தில் நம்ம பாலப்பருவத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் எப்படியோ கையில் மூவாயிரத்தி ஐநூறு சேர்த்துட்டார் கடைசி காலம் தொண்ணூத்தஞ்சு வயசு ஆன பிறகு இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை என்ன பண்ணாருன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் மாயவரம் மயூர்நாதர் கோவிலுக்கும் எழுதி வச்சார் எப்படி எழுதி கோவில்களை சேமித்து அலையக்கூடிய தேசாந்திரிகள் இந்த கோவிலுக்கு வந்தால் தயிர் சாதமும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையலும் கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு இந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்று மாயபுரம் மயூரநாதர் கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் எழுதி வைச்சார் இன்னைக்கு அந்த அறக்கட்டளை செயல்பட்டு அவர் வந்து நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியத்துக்கு செலவு பண்ணுங்க இல்லை கோவிலுக்கு வர்ணம் பூசுங்க கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு பண்ணலை அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா அவர் ஊர் ஊரா அலைஞ்சார் சாப்பாட்டுக்கு சாமி கும்பிடுறதுக்கு முன்பு தெரியாத ஒரு ஊருக்கு போவார் பசிச்சதுன்னா அங்க இருக்கு ரகத்துல கை நீட்டுவார் ஏதோ கிடைக்கிறதே சாப்பிடுவார் தன்னை போல அலையக்கூடிய தேசாந்திரிகள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு புதுமையான யுக்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்கிறது கோபாகிருஷ்ண பாரதியருடைய காலத்துல ரொம்ப பெரிய தொகை அப்படிப்பட்ட தொகையை அவர் எழுதி வச்சுட்டு போனார் இது ஒரு மிக புதுமையான ஒரு உயில் என்று இன்றும் சொல்லுகிறார்கள் அந்த கோவில்ல நீங்க போய் கோபாகிருஷ்ணன் பாரதியாருடைய இது வேணும் அறக்கட்டளையின்படி எங்களுக்கு பணம் சாப்பாடு வேணும்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு கொடுப்பார்கள் அன்னதான சிவன் ஒருத்தர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய பெயர் வந்து ராம்சாமி ஐயர் பிறந்தது தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு அறுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தவர் இவருக்கு ஒரு புதுமையான வழிபாடு எல்லாரும் வந்து தெய்வத்தை ஒரு விதமா வழிபடுகிறார்கள் இவர் என்ன பசித்தவன் வயிற்றில் இருக்கிற ஜாடராகினி அந்த வேதனையை தணிக்கிறது சிறந்த இறை வழிபாடு பசியா இருக்கிறவன் தான் பகவான் அவனுக்கு சோறு போட்டா அதுதான் வழிபாடு அதுதான் நைவேத்தியம் என்று கொள்கை உள்ளவராயிருந்தார் அதனால இவர் என்ன பண்ணார் பெரிய பணக்காரங்க கிட்ட எல்லாம் போய் பணமா வாங்க மாட்டார் பணமா வாங்கினா இவன் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி பேர் வரும்னு சொல்லிட்டு நான் அன்னதானம் பண்ணனும் எனக்கு நீங்க பொருள்கள் கொடுங்க அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க அடுப்பு கொடுங்க பாத்திரம் கொடுங்க அப்படி கலெக்ஷன் பண்ணார் இவர் ரொம்ப ஆனஸ்ட் மேன் எல்லாருக்கும் தெரியும் நாணயமானவர் ராஜாக்கள் நிறைய கொடுத்தாங்க ஒரு தடவை இவருடைய அன்னதான புண்ணியத்துல தனக்கும் பங்கு வேணும் ஒரு பணக்கார பெண்மணி இவர்கிட்ட வந்து சாமி வந்து நான் ஒரு டொனேஷன் கொடுக்கலான்னு பாக்குறேன் நான் என்ன ஜாமா வாங்கி கொடுக்கணும் அரிசி எத்தனை மூட்டை வேணும் பருப்பு எத்தனை மூட்டை வேணும்னு அப்ப அவர் சொன்னாரு இந்த வாரம் நான் ஏற்பாடு பண்ணி இருக்கிற அன்னதானத்துக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சுமா வாங்காம இருக்கிறது பாக்கி என்னன்னா தொடப்பம்தான் தொடப்பமும் அந்த எச்சிகலைய வாரி போடுற கூடையும் தான் வாங்கல அந்த செலவு மட்டும் நீ ஏத்துக்கம்மாவுக்கு ஒரே வருத்தமா போச்சு என்னடா உள்ளதுலயே ரொம்ப சின்ன ஐட்டமா சொல்ற தொடப்பம் வாங்கறதுக்கு என்னெங்க செலவாகும் ஒரு தொடப்பம் அப்பலாம் வந்து பத்து பைசா பன்னெண்டு பைசாவுக்கு வாங்கிடலாம் நான் சொல்றது ஏறக்குற எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாலே அப்படின்னு வருத்தம் சரி நம்ம வந்து இப்போதைக்கு பேசாமல் இருப்போம்ன உடனே அந்த விலைக்கான பில்ல கணக்கு பில்லை உங்கள் கிட்டே கொடுப்பாருமா நீங்கள் பணம் பே பண்ணிடுங்க அப்படின்னா உடனே இவர் அன்னதானம் சிவன் வந்து கேட்டார்னா நம்பி கொடுப்பார்கள் தொடப்பமும் கோடியும் வாங்கின பிறகு பில்லை கொண்டாந்து இந்தமாக கிட்ட நீட்டினா பில்லு என்ன வருது ஏற முறை வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னா இன்னைக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சமம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தொடப்பம் வாங்கியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க எவ்வளோ எச்சிஎல் ஆட்சி போடுற கூட தேவைப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய ஹாலில் கூட்டுறதுக்கு எத்தனை தொடப்பம் தேவைப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கேன் அப்போ தான் அந்த அம்மா நினைச்சுன்னா நல்ல வேலைப்பா இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் நம்ம இன்னொரு பெரிய ஐட்டமாக ஒத்துக்கிட்டோம் தான் நம்ம சொத்துப்பா எழுதி வைக்கிறாப்பில் இருக்கணும் வெறும் தொடப்பம் மட்டும் ரெண்டாயிரூபாய்க்கு வாங்கின ஒரு பேர் வரலாறு அவர் வந்து திருவானைக்காவில் ஒரு தடவை அன்னதானம் போட்டப்போ அந்த அன்னதானத்தில் தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஊருகாய் வேணும்னு சொல்லி நெல்லிக்காய் வரவழைச்சிருந்தாரான் நெல்லிக்காய் மட்டும் பத்து வண்டி வந்ததும் பத்து வண்டி நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு மட்டும் அப்படின்னா மற்ற ஐட்டம்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தாங்க ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுவார்கள் சாப்பிட்ட பிறகு இவர் என்ன பண்ணுவார் அப்படி சாப்பிட்டவங்களுடைய இலை மேலே அப்படியே உருந்து அங்கப்பிரதட்சிணம் பண்ணுவார் ஏன்னா சாப்பிட்டவங்கெல்லாம் பகவான் தான் சிவன் தான் சாப்பிட்ருக்காருன்ட்டு அவ்வளவு இலை விழுந்து அங்கப்பிரதனம் பண்ணி அதுக்கப்புறமா இவர் சாப்பிடுவார் அப்போது அவர் வந்து பசியாக இருக்கிறவங்க பகவான் என்ற கொள்கை உள்ளவராய் ஒரு புதுமையான வழிபாடை செய்தவராக இருந்தார் இவர் மாதிரி அன்னதானம் பண்ணினதாக யாருடைய பெயரை இதுவரைக்கும் வரலை நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ இந்த வடலூரில் கூட அன்னதானம் பண்ணுறாங்க வாழ்க்கை போகிறான் இதுக்குன்னே வாழ்ந்து தன் சிவ வழிபாட்டை எப்படியே பசித்த வயிற்றுக்கு என்று அர்ப்பணித்து செய்தவர் வேறு யாரும் என்னென்னு சொல்லுவார் அதுபோல் வேறு சொல்கிறார் புதுமையான எதுலேயுமே ஒரு புதுமை திரை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைப்படத்தில் பாட்டு எழுதுறதுல ஒரு புதுமையை புகுத்தினார் கௌரவம் கண்ணியம் பட்டுக்கோற்ற பாட்டில் நீங்கள் அசிங்கமே பார்க்க முடியாது காதல் பாட்டு கூட ரொம்ப கௌரவமாக இருக்கும் அவர் இறந்தபோது கவிஞரை கண்ணதாசன் ஒரு இரங்கல்பா பாடினார் பெருசாக ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு வரி பட்டதம்மா கோட்டை படுத்ததம்மா தேன் கவிதை அவ்வளோதான் மற்ற கவிஞர்கள்லாம் பெருசாக பத்து வரி பதினஞ்சு வரி இருபது வரி இரங்கல் பாகியிருந்தாங்க இவர் ரெண்டே ரெண்டு வரி பட்டதம்மா கோட்டை பாட்டுக்கு கோட்டையாக இருந்தார் இந்த பட்டுக்கோட்டை பட்டதம்மா கோட்டை படுத்ததம்மா தேங்க விதை புதுமையை அதாவது பாரதிதாசனுடைய சீடர்களில் பட்டுக்கோட்டை கல்யாண சிந்தரம் ஒருத்தர் அவர் சினிமா பாட்டு எழுதுறதுக்கு முன்னால் பாரதிதாசன் புகழ் ஓங்குகர்னு எழுதிட்டு தான் பாட்டு எழுதுவாரா அப்படி சித்திரையுலகிலே ஒரு புதுமையை புகுத்தினவர் இங்கே மயூரகவி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு புதுமையை புகுத்த வேண்டும் என்று இங்கே நட்சத்திரங்களை வைரங்களாக பார்க்கிறார் புதுமையான வைரங்களாக பார்க்கிறார் கொச்சிட்டு அபினவையா வித்ருமானாம் வித்ருமக அப்படின்னா பவளம்னு நான் சொன்னேன் அந்த பவளத்தை அவர் சொல்கிற காரணம் என்னென்ன இங்கே அபினவையா என்று போட்டதுனாலே பவளமானது ஒளிர்கிறது நீங்கள் பவளத்தை ஸ்கூடம் இருந்தீங்கன்னா மின்னாது ஸ்புடம் பண்ணப்பட்ட அப்படியே தகதகதகன்னு மின்னுமா அது ரொம்ப புதுமையாக இருக்குது ரமண மகரிஷியினுடைய கண்களை பற்றி அப்படி சொல்லுவாங்க அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி தகதகதகன்னு பல மின்னுமா யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது ரமண மகர்ஷி மகானான பிறகு மகான் என்று அறியப்பட்ட பிறகு அவருக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் அவரை பார்க்க வந்தாரா நான் அவருடைய பாலபாடம் நடத்திய வாதியாரை வந்திருக்கேன் சொல்லுன்னு வர சொல்லுண்ட இவர் வந்தவுடனே ஆன்மீகத்திலே தனக்கு இருந்த பல ஐயங்களை தெளிந்து கொள்வதற்காக பல கேள்விகள் கேட்டாரன் ஆன்மான்னா என்ன மோட்சம் எங்கே இருக்குது சொர்க்கம் எங்கே இருக்குது பாவம்னா என்ன கர்மான்னா என்ன இப்படி கேட்டுட்ருக்காரு இது எல்லா கேள்வியும் அவர் வாடியார்கள் கேட்குற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு ரமணன் சொன்னாரான் ஐயா நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பயந்துட்டுதான் நான் ஓடியாதுனே பள்ளிக்கூடத்தை விட்டு ஆசிரமத்துக்கு இங்கேயும் விரட்டி பிடிச்ச கேள்வி ஏற்க வந்துட்டீங்களா அப்படின்னா இப்போ அவர் சொன்னாரா அப்பா அப்போ நான் கேட்க கேள்வி உன் அறிவை சோதிக்கிறதுக்காக இப்போ நான் கேட்குற கேள்வி என் அறியாமையை போகிக்கிறதுக்காக ரெண்டும் கேள்வி உன் கண்ணில் தெரியல இந்த தேஜஸ்ஸே என் கண்ணில் இல்லையே யார் கண்ணிலையும் இல்லையே இவ்வளோ பெரிய மகான் எனக்கு அப்போ தெரியாமல் போச்சே அப்படின்னா ரமணருடைய கண்களை பற்றி காஞ்சி பரமாசாரர் சமாதியான சந்திரசேகர சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார் பால் பிரிட்டன் ஒரு ஆள் வந்தார் மேல்நாட்டிலேருந்து அவர் இந்தியாவில் உள்ளவர் ஞானிகளுக்கு கண்கள் ஒளிரும் என்று சொல்லுகிறார்கள் ஒளிபடைத்த கண்களை தேடி வந்திருக்கிறேன் ஒருவரை காட்டுங்கள் என்று சொல்லி தேடி வந்தாராம் வட இந்தியாவிலே அவரை வந்து நீங்க போங்க காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர் அப்படி இருக்கிறார் சொல்லி அங்கே காஞ்சி சங்கராச்சாரியரை பார்த்து இந்தியாவிலே நாடுங்கும் தேடி முதல் நான் எதிர்பார்த்த ஒரு ஒளியுள்ள கண்ணுள்ள மனிதரை சந்திக்கிறேன் ஆனா இதைவிடவும் இன்னும் பிரகாசமான கண்ணுடங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இருக்கிறாங்களான்னு அவரையே கேட்டபோது அவர் சொன்னாரா என்னை விட பிரகாசமான கண்ணுள்ள ஒரு ஆள் உங்களுக்கு வேணும்னா நீங்க திருவண்ணாமலைக்கு ரமணருடைய ஆசிரமத்துக்கு போங்க ரமணரை பாருங்க உங்கள் ஆசை தீர்ந்து போகும் அங்கிருந்து கிளம்பி வந்தார் ரமணரை பார்த்தார் அவர் கண்களை பார்த்துட்டு நான் தேடிய மனிதர் இவர் தான் ஏன்னா வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் தேஜஸ்வியான முனிவர்கள் இருந்தார்கள் என்று நான் படித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட முனிவர்கள் எப்படி இருப்பார்கள் நானே கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன் மனசுல அப்படி ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சு இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொருத்தராக தேடினேன் இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற தாடிக்காரர்களை பார்த்தேன் ஒருவரு கண்ணிலும் இப்படி ஒளி தெரியவில்லை உங்களை பார்த்த கொஞ்சம் தேவையில்லை ரமணரை பார்த்த பிறகுதான் என் ஆத்மா சாந்தி அடைந்தது என்று பரிபூர்ண திருப்தி அடைஞ்சாராம் அவ்வளவு தேஜஸா இருக்கும் நீங்க ரமணரிடம் பேசினால் அவரை எதிர உட்காந்து அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே பேச முடியாது இங்கே தலைவர் தொங்க கூட அவ்வளவு தேஜஸ் அது இவர் சொல்ற அபிநவையா வெத்ருமானாம் துஷ துஷன ஒளி புதுமையான ஒளி தொங்கிறதுக்கு ஒளியினால் மின்னக்கூடிய நட்சத்திர ரத்ன திதி நிகர கராலந்தராலம் கராலன ஒன்று உருண்டையா இருந்து அது பிளந்து அதன் நடுமையத்திலே ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு பேரு ஒரு கதை உண்டு லட்டு எப்படிதான் வந்துச்சு நம்ம நாட்டுல அப்படின்னு இந்த லட்டு நம்ம நாட்டு பலகாரம் தானா இப்போ எத்தனையோ பொருள்களே இதை நம்ம நாட்டு சரக்குன்னு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா லட்டு வந்து இந்தியாவில்தான் ஏற்பட்டது உலகத்துக்கு இந்தியா கொடுத்த பல பொருள்களிலே லட்டு ஒன்று அதுக்கு சைவத்துல ஒரு கதை சொல்லுவாங்க ஏன்னா தேவர்கள்லாம் ஒரு தடவை ருத்ரகோடி ஜபம் ஜபித்தார்களாம் அதாவது ருத்ர மந்திரம் வேதத்துல ருத்ரம் என்று ஒரு மந்திரம் ஒரு செக்ஷன் இருக்கு அதை கோடி முறை ஜபிக்கிறதுன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி ஜபிக்கிற போது நைவேத்தியத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ஜபத்துக்கு உகந்த பொருளா வைக்கணும் அப்படின்னு அவர்கள் மலங்க மலங்க விழித்த போது அவர்கள் பிரார்த்தித்தார்களாம் அப்ப விநாயகருடைய உருவத்தை அவர்கள் வந்து கானபத்திய திரட்சின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் பிள்ளையார் மஞ்சளை அரைச்ச பிள்ளையார பிடிச்சு வச்சிருப்பாங்க அந்த மஞ்சள் பிள்ளையார் சிறு சிறு உருண்டைகளாக வெளிவந்ததான் அதுதான் கடலப்பருப்பு கடலப்பருப்பு பிள்ளையாருடைய திறமையினு சொல்லுவாங்க அப்படி உற்பத்தியானதான் அவ அம்பாள் வந்து இது கருப்பஞ்சாறை கொடுத்தானா அண்டாண்டாவ முருகன் நெய்ய கொடுத்தானா தேவர்த்தி இந்த மூன்றையும் கலந்து நீங்கள் உருண்டையாக புடியுங்கள் அதுதான் இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது பிடிங்க அதுக்கு லட்டுகம் என்று பெயர் அப்படின்னு பெயரையும் அவங்களே சொன்னாங்களா அப்போ தான் இவங்க அந்த கடலைப்பருப்பை மாவாக்கி கருப்பஞ்சாறை கலந்து இந்த லட்டு செய்தார்கள் அன்று முதற் கொண்டு இந்தியாவிலே சகல தெய்வங்களுக்கும் லட்டு இஷ்டமானதாக ஒரு நைவேத்தியமாக கருதப்படுகிறது இந்த கேலண்டரில் பிள்ளையார் படம்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளையார் படத்துக்கு முன்னால் ஒரு பக்கம் கொடுக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் தட்டு நிறைய லட்டு அடிக்க வச்சிருக்கும் ஏன்னா கடலை பருப்பை முத முதன் கொடுத்ததே அவர்தான் அதனால இந்த லட்டுங்கிறது இந்த நாட்டில மக்களுக்கு பிரியமான ஒரு பொருளாகிவிட்டது அது மட்டும் இல்லை துஷ்ட தேவதைகளுக்கு கூட லட்டு உகந்ததாக கருதப்படுகிறது திருப்பதி பெருமாள் நைவேத்தியத்தில் இன்னைக்கு பேர் பெற்றதாக விளங்கக்கூடியது அதுதான் இப்ப வட வடை வைக்கிறாங்க தோசை வைக்கிறாங்க தயிர் சாதம் வைக்கிறாங்க பொங்கல் சக்கர சாதம் வெண்பொங்கல்லாம் வைக்கிறாங்க எல்லாத்தையும் வீட்டடிச்சது எதிரானா லட்டு தான் திருப்பதி லட்டு வேர்ல்டு ஃபேமஸ் இன்னைக்கு திருப்பதியில லட்டு வியாபாரம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அது பலருக்கு தெரியாது அதாவது ஒரு ரூபாய்க்கு லட்டு வித்ததுன்னா அதுல வந்து ரெண்டு ரூபாய் அவங்க கையை கிடைக்கிறான் இருந்தா கூட பரவாயில்ல திருப்பதிக்குன்னு ஒரு முதிரை பதிச்சது இந்த லட்டு தான் இன்னும் இந்த லட்டுடைய சைஸை குறைக்க வேண்டாம் விலை எதுக்கு மேல கூட்டம் வேண்டாம் என்று சொல்லி இப்போ நாலு ரூபா லட்டு பத்து ரூபா லட்டு இருபது ரூபா லட்டுன்னு விற்கிறாங்க முன்னே நான்லாம் வந்து வெங்கடேஸ்வரம் யூனிவர்சிட்டியில எம்ஏ போன போது மூன்று ரூபாய்க்கு பெரிய லட்டு கிடைக்கும் இப்பெல்லாம் வந்து நிலவரம் மாறி போயிடுச்சு இப்படி இந்த லட்டு என்பது முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தைச் சேர்ந்த ஒரு பலகாரம் இப்ப பின்னால இந்த மைசூர் பாக்குன்னு சொல்றாங்களே இதெல்லாம் பின்னால ஏற்பட்ட சில மாற்றங்கள் அப்புறம் இப்ப வந்து அகர்வால் ஸ்வீட்ஸ் சொல்லி என்னன்னா ஹனி ட்யூ அதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் பின்னாலே இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு ஒரிஜினலா சாஸ்திரியமான ஒரு இனிப்பு பகவானுக்கு படைக்கணும்னு சொன்ன லட்டு செய்யலாம் அதுல தோஷமே இல்லை அதுபோல இந்த கராலந்தராலம் உருண்டையா இருந்து அது நடுவிலே பிழந்து உள்ளிருந்து ஒரு பொருள் தோன்றது இல்லையா அப்பதான் இந்த கராலந்தராலம்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்காக லட்டு உதாரணத்தை சொன்னேன் கராம்ேஷன் அதாவது கடல் பிராட்டி இல்லாத கடல் ஆதிசேஷன் இல்லாத கடல் இந்த இருட்கடல் தான் அந்த கடலை இவன் வற்ற செய்கிறான் அப்படிங்கிறார் இல்லாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருமகள் இல்லாமை தான் இங்கே உண்மையான கடல்ல திருமகள் பிராட்டியும் பெருமானும் வந்து இல்லாமை கடல் அது மக்களுக்கு வேண்டியதில்லை நீங்கணும் அதுக்காகத்தான் அங்க வந்து நிசேஷி அப்படின்ற அதான் துக்காராமுடைய குணம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஏழ்மைப்பட்டவராக இருந்தாலும் தான தர்மம் பண்றதுல ரொம்ப பிரபலமா இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய மனைவி வந்து இருந்த வளையல்களை எல்லாம் விற்று ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்தது இவர் வர்றவங்களுக்கெல்லாம் சேலைகளை இலவசமாவோ குறைச்ச விலைக்கோ கடனுக்கோ கொடுத்து அந்த கடையும் ஒழிய போச்சு அந்த நிலைமையில் இவர் சேலை கொடுக்கறாருன்னு கேள்விப்பட்டு கடையே மூடின பிறகு ஒரு ஏழை பொம்பளை வந்ததான் வந்து துக்காராம வந்து நான் உடுத்திக்கிறதுக்கு சேலை இல்லைன்ன ஜவுளி கடையில் இருந்த சேலை எல்லாம் இந்த துக்காராமுடைய மனைவி கமலாபாயுடைய சேலை ஒன்று காஞ்சிக்கிட்டு கொஞ்சம் சுமாரான சேலை ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் தையல் போட்டிருக்கோம் அதை எடுத்து இந்த அம்மா அதனை உறுதிக்கணும்னு கொடுத்துட்டாரு இந்த சேலையை வாங்கிட்டு அந்த வீட்டை தாண்டி வீதியில் நடந்து போற மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது கமலாபாய அம்மா பார்த்து இந்த சேலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு ஏமா இந்த சேலை எங்கம்மா கிடைச்சதுன்னா சுவாமிஜி கொடுத்தாரு எந்த சுவாமிஜி கொடுத்தாரு துக்காராம் சுவாமிஜி கொடுத்தாரு போச்சு அந்த ஒரு சேலை தான் உருப்படியாக வச்சிருந்தேன் அதுவும் போச்சா அப்படின்னுட்டு ரொம்ப வேகம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு நேராக வந்து அந்த அம்மாவுக்கு யார் மேலே கோபம்டாம துக்காரம் மேலே கோபம் இல்லை பண்டரிநாதன் இருக்கிறாரே பண்டரிபுரத்தில் பெருமாள் பெருமாள் மேலே தான் கோபம் என் புருஷின் புத்தியை கெடுத்து அந்த மனுஷனை கிருக்காக்கி ஒரு நார்மலாக ஒரு வாழ்வு இல்லாத ஆக்கி எப்போ பார்த்தாலும் விட்டலா கோவிந்தா விட்டலா கோவிந்தான்னு இருக்கிற சாமான் ஊருக்கு தூக்கி கொடுத்து விட்டு எனக்கு இன்னைக்கு கட்டிக்க சேலையும் எல்லாம் போயிட்டான் சொல்லி இந்த விட்டலன் இருக்கிறானே பண்டரிபுரன் வண்டரிநாதன் இவனை அடிச்சு நொறுக்கணும்டான்னு கோபத்தில் வீட்டுக்கு வந்து அம்மி குழுவிய கையில எடுத்துக்கிட்டு நேரம் கோயிலுக்கு போயிடுச்சு வர்றாங்களே கையை வீசிக்கிட்டு அம்மி குழுவை வேற தூக்கிட்டு போகுது இதுக்கு அப்படின்னு தெரியுது அம்மி குழுவை எடுத்துட்டு போறதை பார்த்தா யாருக்கும் கடன் குடுக்கற மாதிரியும் தெரியல விக்க போற மாதிரியும் தெரியல போற வேகத்தை பார்த்தா யார் தலையில போட போறா போல் இருக்கு அப்படின்னுட்டு இவரு இங்க வந்து பூஜை அறைக்கு வந்து அப்பா விட்டலா என் பொண்ணாட்டி எதுக்காக போறா எங்கே போறான்னு தெரியல ஆனால் கையில் எடுத்துகிட்டு போகிற ஆயுதம் பயங்கரமான ஆயுதமாக இருக்குது எங்களுக்கு பாவ தோஷம் எதுவும் வராமல் நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் இந்த அம்மா நேராக கோவில் சன்னதிக்கு போயிடுச்சு சன்னதிக்கு போய் அந்த பெருமாள் சன்னதி மேலே பெருமாள் மேலே அம்பி குழையை விட்டுறிகிறது என்ன அந்தம்மா அவ்வளோ பலசாலியாக இருந்தார் இப்போ இந்த காலத்து பொண்ணுங்களை குழவையை தூக்கி நடக்க சொன்னா குனிஞ்சு குனிஞ்சு போகுங்க அந்தம்மா நிமிந்து கை வீசி போயிருக்குது இப்போ அங்க சன்னதிக்கு போனா என்ன ஆச்சுன்னா இந்த கொழுவை தூக்கி வீச போன நேரத்துல இந்த அம்மா கண்களை ஒரு காட்சி கவர்ந்தது இந்த விட்டரன் பக்கத்துல இருந்த ருக்மிணி தேவியனுடைய விக்கிரகத்துல இந்த அம்மாவுடைய கிழிஞ்ச சேலை தான் உடுத்தப்பட்டிருக்கு ஒரு பெண்ணு வாங்கிட்டு போனாலே துக்காராம்கிட்ட இருந்து ஒரு சேலைய இந்த அம்மா காய போட்டிருந்த சேலைய அந்த சேலையத்தான் ருக்மிணி பராட்டி கட்டி இருக்கிறார் பாத்தா இந்த சேலை இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சான் வாய்விட்டு கேட்டுட்டான் இந்த கோயில் யார் கொடுத்தாள் அந்த அஜானம் விலகியது அவளும் விஷ்ணு பக்தி ஆனாள் துக்காராமுக்கு ஏய்ந்த மனைவி ஆனால் வரலாறு சொல்லுவான் இப்படி துக்காராமுடைய உயர்வை உலகிற்கு உணர்த்துவதற்காக பெருமாள் ஒரு நாடகம் ஆடினதாக சொல்லுவார்கள் இப்படி இல்லாம திருமகளுடைய மூத்த தவ்வை இருக்கிறாளே ஜேஷ்டாதேவி அவளைதான் விரட்டணும் பார்க்கடல் நாதன் இருக்கிற சமுதிரத்தை விரட்ட கூடாது அதுக்குதான் இருக்கடலை விரட்ட வேண்டும் என்பதற்காக இவர் சொல்றார் பெருமாள் இல்லாத கடல் விராட்டி இல்லாத கடல் சேஷன் இல்லாத கடல் அது என்ன கடல் இருட்கடல் அது போகணும் அது நீங்கணும் நான் அந்த சேஷ கிருஷ்ண ஸ்ரீயம் உததி இவ துவந்தராசி பிபண்ணு அதாவது இருளாகிய கூட்டத்தை குடித்து அழித்து இந்த சூரியன் என்ன பண்றான் இருளை ஓட்டுகிறான்னு சொல்லாம அந்த இருளை தானே உறிஞ்சி உள்வாங்கி குடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் அவ்வளவு பலவம் தானே வர முடியும் இருட்டை அந்த இருட்டு வந்துடும் அதை நாமே குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ரொம்ப ரவுத்ராதாரமா யுத்தம் செய்யற போது இப்ப துர்கையெல்லாம் வந்து மகிஷாசுரன் முதலிய அசுரர்களை அழித்த போது அவனுடைய குடல் எடுத்து வாயில் போட்டு கடிச்சு மென்றாள் என்று சொல்றான் பீமசேனன் துச்சாசனுடைய ரத்தத்தை குடிச்சான்னு சொல்லிடுறேன் எதிரியை அழிக்கிற போது எதிரியை அப்படியே உள்ள விழுங்கிறது ஒரு பழக்கம் நரசிங்க பெருமாள் என்ன பண்ணார் இரணியனுடைய ரத்தத்தை அப்படியே குடிச்சாருன்னு அதுபோல இந்த சூரியன் மிகுந்த பலசாலியா இருளை விழுங்கினான்னு அப்படிங்கிறேன் பலத்துக்கு ஒரு உதாரணம் சூரியன் சூரிய வழிபாடு செய்கிறவர்கள் தேகபலம் உள்ளவர்களாயிருப்பார்கள் ஒருத்தவர் சுவாமிஜி வீரேஷ் மகாராஜன்னு சொல்லுவாங்க நிஸ்பிருகானிருகானந்தருடைய ஒரு விசேஷம் என்னன்னா அவர் தன் துணியை தானே தான் துவச்சுக்குவார் துவைச்சு முடிச்ச உடனே அந்த துணி வேட்டிய அவர் புளிஞ்சார்னா அவர் புளிஞ்ச பிறகு நீங்க அந்த வேட்டிய வாங்கி மறுபடி புளிஞ்சா உங்க கைதான் வலிக்குமே தவிர ஒரு சொட்டு தண்ணி வராதான் இதுல என்ன விசேஷம்னா அவருக்கு வயசு தொண்ணூத்தி அந்த வயசுல அந்த வேட்டியை பிடிச்சு அந்த முறுக்கு முறுக்கு வரான் அப்போ அந்த தேகபலம் எப்படி வருகிறான்னா எல்லாம் பகவான் நாராயணன் கொடுக்குறேன் கொடுக்குறான் அப்படிங்கிறேன் அப்போ இந்த சூரிய பகவானுடைய அருளாலே உங்கள் தேகம் பலப்படுகிறது குறிப்பாக நரம்புகள் முறுக்கேறுகின்றன இப்ப பலசாலியா இருக்கணும்னா இப்ப வந்து பாடி பில்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பெரிய பெரிய மசில்ஸா டெவலப் பண்ணி காட்டுறாங்க இந்த மார்பில பார்த்தா பெருசா இருக்கும் தோலை தான் திரண்டு இருக்கும் பைசெப்ஸ் டிரைசெப்ஸ் எல்லாம் உருண்டு உருண்டு உருளங்கிருக்கும் ஆனா ஆஞ்சநேயருடைய உருவத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது என்ன காரணம்னா பலசாலியா இருக்கணும்னா மசில்ஸை டெவலப் பண்ணாதான் பலசாலி ஆவாங்கிறது தவறான கருத்து வாயு பகவானுடைய அம்சம்தான் பலங்கிறது அந்த பலமானது நரம்புகள்ல உள்ள நெறிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி சாதாரண தோற்றம் உள்ள மனிதர்களே இந்த பாடி பில்டர்ஸை விட அதிகமான பலசாலிகளாக இருப்பார்கள் அந்த காலத்துல பலசாலிகள்லாம் அப்படிதான் இருந்தாங்க இப்ப பீமன் இருந்தா அப்படின்னா அவனுக்கு வயிறு ஒட்டி இருக்கும் அவன் கொஞ்சம் மார்பு அகலமா இருக்கும் கொஞ்சம் மசில்ஸ் லேசாக ப்ரொஜெக்டிங்காக இருக்குமே தவிர இந்த காலத்தில் இந்த மதன் மித்திராங்கிறதுக்கு விளம்பரம் போடுறான் பாருங்க அந்த மாதிரி அந்த காலத்துல பலசாலிகள் இருந்ததில்லை ஏன்னா பலம் என்பது தசைநார்கள் இல்லை நரம்புகள்ல இருக்கு நரம்புகள்ல தான் அந்த பிராணன் அந்த ஆக்சிஜன் போய் உட்காரு அந்த அணுக்கள் பிராணனானது அதிகமான எண்ணிக்கையிலே அங்கே அணுக்களாக அமர்கிற போது அந்த பலம் வருகிறதா சொல்றாரு இந்த சூரியன் என்ன பண்றான் நரம்புகளிலே அந்த புராணனை வலுப்படுத்துகிறார் வெறுமனை வழிபாடு மட்டுமே செய்கிறவர்கள் அவர் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு பெங்களூர் ஜித்தபிந்து மகிழ்ச்சி ஆசிரமம் ஒரு ஆசிரமத்துக்கு ஒருவர் அவர் வந்து ஒரு முறை நான் வந்து ஒரு மேல் உயர்ந்த தளத்தில் நினைக்கிறேன் அவர் கீழே பள்ளமா நினைக்கிறார் அவர் மேலே ஏறணும்னு ஆசைப்பட்டு என் கைய பிடிச்சார் சரின்னு சொல்லி வயசானவர் தானே அப்படின்னு சொல்லி நான் லேசா பிடிச்சேன் அவர் என்ன ஒரு பிடிப்பிடிச்சி ஏறினார் பாருங்க நான் கூட போயிட்டேன் அவர் மேல வந்துட்டார் என்ன சாமி இப்படி இருக்கிறீங்க என்ன செய்து நீங்க உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்களா சின்ன வயசுல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா அதெல்லாம் கிடையாது தம்பி அப்படின்னு எப்படி உங்க உடம்புல இவ்வளவு பலம் வந்ததுன்னா நான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றேன் டெய்லி பிராணாயாமம் செய்யறேன் என் துணியை நானே துவைச்சுக்கிறேன் டெய்லி வாக்கிங் போறேன் என் வேலை யாரும் செய்யப்படுறதில்லை அவருதான் வேற ஒன்னும் உடற்பயிற்சி இல்லையானு அந்த உடம்புல இவடம்பல எப்படி வந்தது தொண்ணூறு வயது முதியவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரிதான் அவர் இருக்கிறார் தொங்கிய தோல் சுருங்கிய தோல் தொங்கின சதைதான் இருக்கு அவருட்டோ அப்பதான் இந்த விஷயம் எனக்கு புரியுது என்னன்னா சூரியனானவன் ஒரு மனிதனுக்கு வலிமையை தருவதற்கு அவன் தசைகளை பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நரம்புகளிலே பிராணசக்தியை வைத்தால் போதும் அதனாலதான் ஆஞ்சநேயர் வந்து பார்க்க சாதாரணமா இருந்தாலும் பலசாலியாக இருக்கிறார் அந்த காலத்திலே பலசாலிகளாக இருந்தவர்கள் சூரியனுடைய இந்த கருணையினாலே மகிமையினாலே தான் இருந்தார்கள் என்பதை நாம புரிஞ்சு கொள்கிறோம் எப்படி இருக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கியவராக இருக்கட்டும் உதவி ராட்சியம் திபண்ணு பூர்வோ அபி அபூர்வோ அக்னிரிவ பகப்ளி அகம் என்பது பாவம் புளி எரித்தல் உங்கள் பாவங்களையெல்லாம் அவன் எரித்து பொசுக்கி போடட்டும் ஒன்றும் இல்லாமல் அதாவது பாவங்களானது துடைக்கப்படட்டும்னு சொல்லாம எரிக்கப்படட்டும்னு சொல்றாரு எரிஞ்சது சாம்பல் போது அது அடியோடு அழிந்து போகிறது மறுபடி அது ஒரு அமானுஷமான சக்தி அதை ஏற்படுத்த முடியும் அப்படி உங்கள் பாவங்களையும் துரதிருஷ்டங்களையும் அவன் அடியோடு போகட்டும் என்று சொல்லுகிறேன் உததிம் பிபன் அவுர்வ பூர்வோபி அபூர்வோ அக்னிவக்டே அக்கவாச இன்றைய உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கெல்லாம் வழக்கம் போல ஏழு மணிக்கு தான் வியாழக்கிழமை சுந்தரகாணம் வெள்ளிக்கிழமை ராமாயண தினசுரகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை சூரிய சகசுராமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சோழவதற்காக சந்திப்போம் ஜெய்